इति சச்சிதானந்த விஷோத்தியேத்தாபயா வய நுமவன் பி துத்யா நாராயண பயம் அஞ்சஸ்தரதிர் பன்மையன் இவ்வாறு பாகவத தர்மங்களையெல்லாம் பேர் அன்போடு பேர் இன்பத்தோடு எல்லோருக்கும் கற்றுக்கொடுத்து கொண்டு தது உத்தையா உத்தயா பக்தியா உத்தயா பக்தியான்னு சொன்னால் அந்த பகவானிடத்தில் இருக்கக்கூடிய மேலான அன்பின் காரணமாக பாகவத தர்மங்களையெல்லாம் உபதேசம் செய்து கொண்டு கற்றுக்கொடுத்து கொண்டு தங்கள் வாழ்க்கையின் மூலமாகவே நாராயண பரஹாசன்னு எப்பொழுதும் வாழ்க்கையின் குறிக்கோளாகிய பேரின்பத்தையே சார்ந்திருந்து துஸ்தராம் மாயாம் அஞ்சகா தரதி இந்த கடக்க முடியாத மாயையை அதாவது இந்த பொருளின்புலனின்ப வாழ்க்கையை மாய வாழ்க்கையை அஞ்சகா வெகு விரைவில் அவர்கள் கடந்து விடுகிறார்கள் இவ்வாறு பாகவத தர்மத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுகிறார் பிரபுத்தர் நிமி சக்கரவர்த்தி கேட்ட கேள்விக்கு பதிலாகத்தான் இதை சொல்லியிருக்கார் நிமிச்சக்கரவர்த்தி கேட்டார் எதா ஏதாம் ஐஸ்வரீம் மாயாம் துஸ்தராம் அகிருதாத்மபிஹி தரந்தியஞ்ச ஸ்தூலதியஹா மகர்ஷ இததாம் ஓ மகர்ஷியே இதை சொல்லுங்கோ இந்த உலக வாழ்க்கையில் கடக்க முடியாத மாயை எப்படித்தான் அவர்கள் அஞ்சகா தரத்தி எப்படி சீக்கிரம் கடக்க முடியும் அப்படிங்கிறது தான் ராஜாவோட கேள்வி அதை ராஜா பதினேழாவது ஸ்லோகத்தில் கேட்டார் இந்த அத்தியாயத்தில் அதுக்கு பதினெட்டாவது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து பதினாறு ஸ்லோகங்களில் பிரபுத்தர் எப்படி ஸ்தூலமதி அதாவது ரொம்ப கிராஸ் லெவல்லையே திங்க் பண்ணக்கூடியவர்களை பக்தினால் இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுத்துறதன் மூலம் அவர்கள் கிருஷ்ணனிடத்தில் மனசை செலுத்தி உணர்ச்சி வசப்படுத்தி அதன் மூலம் அவர்கள் பாகவத தர்மத்தை கற்றுக்கொடுக்கிறார்கள் அதன் மூலம் அவர்கள் விடுபடுகிறார்கள் அவர் கேட்ட கேள்விக்கு அப்படியே பதில் சொல்லியிருக்கார் அஞ்சகா தரதி நாராயண பரஹா துஸ்தராம் மாயாம் அஞ்சகா தரதி நாராயண பரன் கடத்தற்கரிய இந்த மாயையை விரைவில் கடக்கிறான் ஆக லௌகிக விஷயங்களில் மனசை செலுத்துகிறவர்களுக்கும் கூட சொல்லிக் கொடுக்குற முறைப்படி சொல்லிக் கொடுத்து நாமளும் வாழ்ந்து காமிச்சா பகவத்பக்தியில் ஈடுபட்டு அவர்கள் நிச்சயமாக உயர்ந்த நிலையை அடைவார்கள் என்பதை பிரபுத்தர் ரொம்ப அழகாக உபதேசம் பண்ணியிருக்கிறார் மறுபடியும் ராஜா பேச போகிறார் மற்றொரு யோகி பிப்பலாயனர் என்கிறவர் பேசப்போகிறார் அதை நாம் பிறகு பார்க்கலாம் நாராயண பரோமய எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் ஹரிவோம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம் காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்